அறிவோம் அனைத்து ஆத்ம சாதகர்களுக்கும் அடிக்க அன்பு கலந்த நமஸ்காரங்கள் இப்போ நம்ம கடந்த வகுப்புல இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னுடைய உடம்பு அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் பூமி என்ற எல்லா கோள்களும் என்னுடைய உடம்பு தான் ஏன்னா இங்க பிரிச்சு பார்க்கறதுக்கு ஒண்ணுமில்லை கடந்த பாடத்திட்டத்திலாம் பார்த்தது போல இந்த மொத்த உடலும் என்னுடைய உடம்பு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது நமக்கு ஆனால் அது எப்படிப்பட்ட உடல்ங்கிறது பார்த்தீங்கன்னா சமஷ்டி உடல் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகம் வரக்கூடாது அதாவது இரண்டு வகையான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் கடந்த வகுப்புல சமஷ்டி விஎஸ்டி அப்படின்ட்டு இப்போ விஎஸ்டிங்கிறது ஒரு தனித்த உடல் சமஷ்டிங்கிறது மொத்த உடல் இப்போ நம்ம ஏன் இந்த மொத்த உடலுக்குள்ள வரணும் இந்த மொத்த உடலுக்குள்ள வந்தா தான் நம்மளை யாருன்னு முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் அதன் மூலமாகத்தான் நம்ம நம்மளுடைய மூலத்துக்கு திரும்ப முடியும் எப்போ நம்ம தனிப்பட்ட உடல் மேல பற்று இருக்கிறதோ அப்ப நம்மளால நம்ம மூலத்துக்கு திரும்ப முடியாம போயிடும் அதனால அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மொத்த உடல்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடுறோம் இப்போ எப்படி கடவுள் துகள் அப்படிங்கிறத அறிவியல் கண்டுபிடிச்ச பிறகு அவங்க என்ன சொல்ல பல அணுக்களின் ஒரு கூட்டமைப்பு இந்த உடல் மனித உடல் அப்படிங்கிறது சொல்லப்படுது அது இந்த மொத்த பிரபஞ்சமும் பல அணுக்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரணும் அப்போ அந்த அடிப்படையில் இங்க எனக்கு வேறானவைகள் ஒண்ணுமே கிடையாது இந்த மொத்த கோள்களும் விண்மீன்களும் எல்லாம் என்னுடைய அங்கங்கள் அவங்க எல்லாமே என்னுடைய குடும்பத்தார்கள் சொல்லலாம் இப்ப இந்த குடும்பத்தார்கள்னு பார்த்தா அத நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது வசுதெய்வ குடும்பகம்னு சொல்லுது அதாவது எல்லாருமே என்னுடைய ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்போ நம்ம தனிப்பட்ட வீட்டில் நம்ம நாலு பேரும் அஞ்சு பேரோட வசிக்கிற குடும்பத்தை வந்து வசுதெய்வ குடும்பம்னு சொல்ல முடியாது அது தன்னுடைய தனித்த குடும்பம் எப்போ இந்த பிரபஞ்சமே என்னுடைய குடும்பமாக இருக்கிறதோ அதுவே வசுதெய்வ குடும்பம்ங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் இந்த பூமியில் வசிக்கிற விலங்குகள் மனிதர்கள் இதர உயிரினங்கள் எல்லாமும் ஆனா தான் இருக்கிறேன் இது எல்லாமே என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவுகள் அப்படிங்கிறதுல நம்ம சந்தேகம் இல்லாமல் புரிதலுக்குள்ளே வந்துடணும் இங்கே நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எப்படி வசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எனக்கான ஒரு இடம் எப்பொழுதும் இருக்கு அது ஒவ்வொரு கணத்திலும் என்னுடனே இருக்கு எனக்காகவே இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல அந்த வினாடியில என்ன தவிர அங்க யாரும் இருக்க முடியாது ஆகவே எல்லா இடங்களும் என்னுடைய இடம்தான் அப்படிங்கிறதுலயும் தெளிவா இருக்கணும் இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட கணத்துல இந்த பூமியின் மேல எங்கே வேண்டுமானாலும் இருக்க முடியும் எப்போ நான் வந்து ஒரு தனித்த உடல் அப்படிங்கிற பாரபட்சத்துக்குள்ள வரணும் அப்ப மட்டும்தான் நான் இந்த பூமிக்குள்ள இருக்கிறேன் இது என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற அந்த தனித்துவம் நம்ம கிட்ட தோன்றிடுது அதுவே நமக்கு என்னவா மாறிடுது ஒரு அகங்காரமா மாறிடுது அதுல இருந்து நம்ம விடுபட்டு இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னுடைய உடம்பு அப்படிங்கும்போது இப்ப இந்த பூமியில இருந்து பிரிச்சு விடவே முடியாத ஒரு உறவு எனக்குள்ள உண்டாயி விடுது அப்போ இந்த பூமிக்கு எப்படி என்னுடைய தேவை இருக்கிறதோ அல்லது எனக்கு இந்த பூமியினுடைய தேவை எப்படி இருக்கிறதோ அது இரண்டும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கணும் இப்படி இருக்கிற நமக்குள்ள எங்க பிரச்சனை தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய புரிதலில் தான் பிரச்சனையே இருக்கு இப்போ நம்ம தனித்துவமாக இருந்துக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட உடல் இல்லைன்னு தனிப்பட்ட உரையில நம்மளை நம்ம பார்க்கறதுனால தான் நமக்குள்ள பிரச்சனையே உண்டாகுது இப்ப இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடணும்னா புரிதல் யாருக்கு உண்டாகணும் அது நம்முடைய மனதுக்கு தான் உண்டாகணும் அந்த மனம்தான் மனிதப் பிறவிலேயே மிக உயரிய நிலைக்கு வர்றதுனால அது ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்திருக்கிறதுனால நமக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை தன்மையை அடைந்து விடுகிறது அப்படிப்பட்ட மனிதப் பிரிவில் உள்ள நமக்குத்தான் இந்த உலகமும் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த உலகத்துக்கு ஆதாரமான இந்த பிரபஞ்ச பிரஜினையை உணராம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மதம் சமயம்ன்ட்டு பல்வேறு தேற்ற விசே சுகங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு கடவுளையும் உண்டாக்கிக்கிட்டு இந்த கடவுளின் பெயரால் பல பேரை நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு பல நூற்றாண்டுகளாக கடவுளின் பெயரை சொல்லி பல மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் நடந்துகிட்டு அதே சமயம் இந்த மனிதர்களுடைய மறுபக்கமாகிய நம்முடைய சனாதன தர்மத்துல நம்முடைய பாரத தேசத்துல இருக்கிற ரிசிகள் எல்லாமே நமக்கு உபதேசித்ததுதான் இந்த உபநிஷதங்கள் அந்த உபநிஷதங்கள் அடிப்படையில் தான் நம்ம இந்த வேதாந்தம்ங்கிற பாடத்திட்டங்களையே இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த பாடத்திட்டத்துல நம்ம சரியானபடி படிச்சு புரிஞ்சிக்கும் போது நமக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா கடவுளுங்கிற வழிபாட்டில் இங்க நடக்கக்கூடிய கேலி கூத்துகளும் ஆன்மீகம்ங்கிற பெயர்ல நடக்கக்கூடிய கேளிக்கைகளும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்பதான் நாம் என்ன பண்ண போறோம் நம்மளை அறியக்கூடிய ஒரு தகுதியை நம்ம உருவாக்கிக்கிற ஒரு உத்வேகம் நமக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும் அது எப்போ நம்ம கிட்ட இருந்து பூரணமாக அந்த நிலைப்பாடு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சிக்காம விசாரம் பண்ணாம விடுபடவே முடியாதுங்கிறத நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்ப பொதுவா இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சம் என்ன அப்படின்னு ஆராயறது வந்து அறிவியலா இருக்குது மனம்னா என்ன அப்படிங்கிறது ஆராய் வந்து உளவியலா இருக்குது ஆனா தன்னை நான் யார் அப்படின்னு ஆராயக்கூடிய ஒரு ஆராய்ச்சி பாத்தீங்களா அது ஆன்மவியல் என்று சொல்லப்படுகிறது இப்ப இந்த மூணுமே ஒரு தனித்தனி துறைகளாக இருந்தாலும் கூட இவைகள் ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்து கொண்டும் விளக்கி கொண்டும் ஒதுக்கி கொண்டும் இருக்குது ஆனா நாம் நம்முடைய இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக ஆன்மவியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஒருங்கிணைத்து கொடுக்கும் போது இங்கு அந்த பிரிவினைகள் நீங்கி மூன்றும் ஒன்றாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரப்போறோம் அதுதான் நம்முடைய பாடத்திட்டங்கள் ஏன்னா இங்க நம்ம அறிவியலோ உளவியலோ ஆன்மவியலோன்னு பிரிச்சு பார்க்கறது கிடையாது இங்க இருப்பது ஒன்றே அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பாடங்களை அணுகுறோம் ஆகவே இந்த ஆன்மவியல் பாடங்கள் வந்து இந்த மூன்று துறைகளுக்கும் ஒன்றாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்குது இப்ப இந்த பிரக்னையை பற்றி பல நூற்றாண்டுகளாக அறிவியலும் உளவியலும் ஆன்மீகமும் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலும் கூட இதை ஒரு தனிப்பட்ட கோணத்துல அறிவியல் அணுகினா கூட இந்த ஆன்மவியல் ஒன்று மட்டும்தான் இந்த நான் இந்த பிரபஞ்சம் கடவுள் அப்படிங்கிற மூன்று விஷயத்துக்கும் சரியான ஒரு விடையை கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லலாம் இப்ப நான் இருக்கிறேன் நான் காணும் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது இது எவ்வாறு தோன்றியது என்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்தது யார் அல்லது எது இது ரெண்டையும் கடந்த சக்தி ஏதேன்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொன்றும் உருவாகி இருந்து பின் மறையும் தன்மை கொண்டதாக இருக்கிறதே இதில் நான் பிறப்பு இருப்பு இறப்பு என்னும் இந்த இலக்கணத்துக்கு உட்பட்ட ஒரு உயிராகவும் இருக்கின்றேன் அனைத்தையும் உருவாக்கி இயக்கிக்கொண்டு நான் அழியாமல் தொடக்கமும் முடிவும் இல்லாத தன்மையுடன் இருக்கும் ஏதாவது ஒரு வஸ்து என்னிடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டாகத்தான் செய்யுது அந்த அடிப்படையில் அவனுடைய தேர்தலுக்கு நம்ம விடை கொடுக்க போறதுதான் இந்த ஆண்மையியல் பாடத்திட்டங்கள்னு நான் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புறேன் அந்த அடிப்படையில இப்ப நம்ம மூன்று விஷயங்களை நம்ம இந்த பாடத்திட்டங்களா பார்த்துக்கிட்டு வரோம் அதுல நான் இந்த உலகம் பிரபஞ்சம் அப்புறம் கடவுள் இந்த மூணுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறத நம்ம நிச்சயமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாகணும் அதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த நான் அப்படிங்கிற தன்மை என்ன அதை நம்ம முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல் தான் கருவி அந்த கருவியில் இருக்கக்கூடிய மனம்தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்போ அதில் நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பிரபஞ்ச தியானம் அப்படிங்கிற நானுங்கிற ஒரு இருப்புக்குள்ளே நுழையிறதை பற்றி நான் கடந்த பாடத்திட்டத்தில் சொல்லி கொடுத்தேன் இப்போ அந்த பிரபஞ்ச தியானத்தை நம்ம தொடங்கறதுக்காக நம்ம அமரக்கூடிய ஒரு அமர்வில் நம்ம இந்த உடல் உணர்வில் முதல்ல கவனத்தை வைக்கணும் இந்த உடலுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம முதல்ல கவனத்தை வச்சுட்டு அந்த உணர்வுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மனசுங்கிற ஒரு விஷயத்துல அந்த நினைவுகள் எல்லாம் எந்த அளவுக்கு சில கவனத்தை கவனிச்சு பார்த்துட்டு அந்த நினைவுகள்ல இருந்து நம்ம விடுவிச்சுக்கிட்டு இந்த உடலை பராமரிக்கக்கூடிய நம்முடைய உட்சுவாசம் இருக்கு பாருங்க காற்று அதுதான் இந்த உடலுக்கு வந்து உயிரா இருக்கு இப்ப இந்த உடல் இயங்குவதற்கு பிரதான கருவி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் தான் இந்த உயிர்ங்கிறது என்னன்னா நம்ம ஏற்கனவே பஞ்சபூதங்களில் பார்த்து ஆகாய தத்துவத்தினுடைய அடுத்த தத்துவமான காற்று பொதுவா நம்ம இந்த பஞ்சபூத தத்துவங்களை நம்ம படிச்சு படிச்சோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படிங்கிற அடிப்படையில படித்தோம் இந்த ஆகாயம் தான் இறுதி நிலை இறுதி நிலைக்கு நம்ம திரும்பணும் அப்ப அது எப்படி எங்கிருந்து மீண்டும் வருதுன்னா இந்த ஆகாயத்திலிருந்து வெளிப்பட்ட முதல் பூதம் தான் காற்று அப்ப அந்த காற்று மூலமாக தான் அடுத்த பூதங்கள்லாம் ஒவ்வொன்னா உருவாகுதுன்னு நம்ம படிச்சு பார்த்தோம் அது பஞ்சீகரணம் பாடத்திட்டத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அடிப்படையில இந்த உடலுக்கு உயிராக இந்த சுவாசம் இருக்கு அப்ப இந்த சுவாசம் என்ன பண்ணது அப்படின்னா சதா ஓடிக்கிட்டு இருக்கு நிக்காது ஒரு வினாடி கூட நிக்காது அது நின்றுச்சுன்னா இந்த உடல் இயங்காது அப்போ இந்த ஓட்டம் ஒரு நிலையில்லாம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்ப இந்த ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணும் மனதனுடைய அடிப்படையில வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது பிராணனுடைய ஓட்டம் தான் மனதனுடைய இயக்கமாகவும் இருக்கு அப்ப இந்த பிராணனுக்கும் மனசுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இந்த தொடர்பை கண்டுபிடிக்க தான் பிராணாயாமம்ங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மனிதர்கள் உருவாக்குனாங்க சித்தர்கள் தான் உருவாக்குனது எல்லாமே ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இது மாதிரி ஒரு விஷயங்களை போய் சிக்கிறோம் அதுக்கு மேற்பட்டு நம்ம பயணிக்கிறது இல்லை இப்போ நம்முடைய பாடத்திட்டம் என்ன பண்ணுதுன்னா அந்த முழுமையை முழுசாக காட்டி கொடுத்துட்டு அதுக்கு கருவியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை கையால் கற்றுக் கொடுக்குது அவ்வளவுதான் விஷயம் அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம உட்சாசத்துல நம்ம கவனத்தை மையப்படுத்தினா அங்கே ஒரு அமைதி நமக்குள்ள உண்டாகும் இந்த உடலுங்கிற ஒரு விஷயத்துல உட்சுவாசம் நடக்கும்போது இந்த எண்ணங்களற்ற நிலையில அந்த மனசை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த சுவாசத்தின் மூலமாக கவனிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற மனசு அப்படியே ஒரு அமைதியை அனுபவமாக்கும் அமைதியை உணர்றவன் யார் இதுதான் கேள்வி இப்ப நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த அமைதியை உணர்பவன் யார் அப்படிங்கறத ரொம்ப சூட்சமா நம்ம கவனிக்கணும் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அந்த நான்கிற என்ன விஷயம் இங்க வெளிப்படுதுன்னா அந்த நான் அந்த உணர்வு அந்த அமைதியை உணரக்கூடிய அந்த உணர்வு நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வெளிப்படுறதுக்கு முன்னாடி முந்திரிப்பட்ட மாதிரி இந்த மனசுதான் முன்னாடி வரும் நமக்கு ஏன்னா இந்த பிரகனையில தான் நம்ம வெளிப்பட்ட மனசுலதானே இப்ப நம்ம சிக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் இந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ இதுதான் முதல்ல வந்து உத்வேகமா வெளிப்பட்டு இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் நான் நான் சொல்லி நம்மள முன்னாடி நிலையை நிறுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப அந்த அமைதியை உணர்ற அந்த மனம் இருக்கு பாருங்க அது உணர்வுக்குள்ள போகாம மீண்டும் தன்னை நான்கிற ஒரு அகங்காரத்துக்குள்ள தன்னை ஒரு தனி ஆளாக காட்டிக்கும் அந்த ஆளைதான் நம்ம மனம்னு சொல்றான் நான் நான் நீங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்கான் பாருங்க அவன் தான் மனசு அந்த ஆளா அந்த தனி மனசா இருக்கக்கூடிய நான் என்பதும் என்னுடைய சரித்திரம் நான் இன்னார் இன்ன ஜாதி இன்ன படிப்பு அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இந்த பிறப்பில இருந்து வரைக்கும் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்குதோ உங்களுடைய எண்ணங்களாக ஏற்று வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நினைவுகளின் தொகுப்பு தான் அந்த மனம்ங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஏன்னா இந்த மனம்ங்கறத வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு பெருசா வளராத போது பாத்தீங்கன்னா அது என்ன ஜாதினு அதுக்கு தெரியாது அதுக்கு என்ன பெயர்னு தெரியாது அது எந்த நாட்டுல பறந்துருக்குன்னு தெரியாது எந்த பொருள்களையோ நினைவுகளையோ அது கையால் தெரியாத ஒரு வெகிளியாகவும் ஒரு ஆனந்த நிலையிலும் அந்த குளம் இருந்துட்டு இருக்கும் ஆனா எப்பொழுது நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்று வைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த உள்ளம் மனமும் வளர ஆரம்பிக்கிறதோ அப்ப நமக்குள்ள ஒரு வடிவம் உண்டாக்கப்பட்டிருக்கு அந்த வடிவத்துல தான் நமக்கு எல்லாமே ஒரு சரித்திரமாக மாற்றப்பட்டிருக்கிறது இப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தனி சரித்திரம் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு எனக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு அந்த சரித்திரம்னா என்ன என்னுடைய பிறப்பில் இருந்து இதுவரைக்கும் நான் செஞ்ச சாதனைகளும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் என்னுடைய சரித்திரம் அந்த சரித்திரத்துலதான் இப்ப நம்ம என்ன பண்றோம் மனம் ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு அந்த சரித்திரமே ஏற்று வைக்கப்பட்ட உண்டான ஒரு தனித்துவமான ஆள் அப்படின்னு நான் உங்களுக்கு சுட்டி காட்ட இப்ப நம்ம கடந்த பாடத்திட்டத்துல பார்த்தோம் இந்த பிரம்மத்தை அணுகுவதற்கு முன்ன மாயையை பத்தி தெரிஞ்சுக்கணும் மாயை கடந்தால்தான் நம்ம பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம கடந்த பாடத்திட்டத்துல பார்த்தோம் அப்போ மாயைங்கிறது இங்க என்ன இந்த மனம்தான் இங்க மாயை அதனால புரிஞ்சுக்குங்க ஏன்னா பிரக்னையை வந்து அறியறதுக்கு தடையாக இருக்கிறது இந்த மனசு தான் ஆனா இந்த மனம் எங்கிருந்து வந்தது அதே பிரக்னையிலிருந்து வந்தது எப்படி நம்ம வேதத்துல வந்து சிவத்திலிருந்து சக்தி வெளிப்பட்டதுன்னு படிக்கிறோமோ பிரக்னையிலிருந்து மனம் வெளிப்பட்டதுங்கிறது தான் இங்க சூட்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட இந்த மனம்ங்கிற மாயையை நம்ம கடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த உயரிய பிரக்னையை உணர முடியும் அப்போ அந்த உயரிய பிரக்னை எப்படிப்பட்டது அதுதான் அந்த ஆழமான அமைதியை உணர்கின்ற உன்னதமான ஆள் அதுதான் உண்மையான நான் ஆனால் அந்த நான் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனம்ங்கிற நான்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த உடல் பற்றும் இந்த உலகப்பற்ற விட முடியாமல் இன்னும் இன்னும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த உணர்வை நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியல அந்த பிரக்னைக்குள்ள நம்ம எப்போ நுழையிறமோ அப்போதானே நமக்கு அந்த பிரம்மா அபவம் நடைபெறும் அது வரைக்கும் அது சாத்தியமே இல்லையே அப்ப நம்ம என்ன பண்ணமுனும் உண்மையில் நான் ஒரு ஆளுங்கிற தன்மை அந்த பிரக்னைக்கு கிடையவே கிடையாது இந்த மனம்தான் தன்னை ஒரு ஆள்னு உருவாக்கிக்குது ஏன்னா அதுக்கு ஒரு உருவம் தேவைப்படுது ஆனா பிரக்னைக்கு உருவம் தேவையில்லை அப்போ நானுங்கிறத தனித்த உடலையோ மனத்தையோ அந்த பிரகுனை சார்ந்து இருக்காது ஆனா உண்மையில் இந்த உடலும் மனமும் தான் அந்த பிரக்னையை சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த உண்மையான நான் என்பது என்ன அந்த உயிரின் தன்னுணர்வு இப்போ இந்த உடல் இயங்குவதற்கான காற்று இருக்கு பாருங்க அந்த சுவாசம் அது பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருந்து இந்த உடலை இயக்கிக்கிட்டு இருக்கு அது ஒரு சூட்சமும் அது மனமாகவும் இருக்கு அப்போ இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா தன்னை தான் உணரக்கூடிய தன்னுணர்வு அந்த பிரஜினையாக இருக்கிறது புரிஞ்சிக்க முடியாம தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கீழே இறங்கி வந்ததுனால அந்த ஆகாய தத்துவத்திலிருந்து அடுத்த நிலைக்கு கீழே இறங்கிட்டதுனால அது தன்னை உணர முடியாத தவிப்பில் இருந்துகிட்டு இருக்கிறது இங்க நான் நான்ங்கிற அந்த அகங்காரமா மாறி மனமாக இங்க இயங்கிட்டு இருக்கு செயல்பட்டு இருக்கு அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும் அந்த அஜானத்தை நீக்கக்கூடிய மனசை ஒரு அறிவு நிலையத்தை உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பயிற்சிகள் செய்து மாத்த முடியுமான்னா சாத்தியம் இல்லைன்னு கடந்த வகுப்பிடும் நான் சொல்லிட்டேன் ஏன்னா இங்க மனம் வந்து தன்னை உணர்வு அறிவுன்னு எப்ப தெரிஞ்சுக்கும் அப்படின்னா அந்த அறியாமைகள் அரும்போது தானே தெரிஞ்சுக்க முடியும் அப்ப அந்த அறியாமைக்கு நம்ம என்ன பண்ணணும் நீ அறிவாத்தான் இருக்கிறேன்னு அதுக்கு நம்ம சுட்டி காட்டணும் மனதிற்கு வந்து அதனுடைய ரியாலிட்டியை சுட்டி காட்டணும் அதுதான் நம்ம நம்ம பாடத்திட்டங்களாகிய இந்த ஆண்மிகள் மூலமா படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போது உண்மையான நான் என்பது அந்த உயிரின் தன் உணர்வுன்னு நீங்கள் அதுதான் நீங்கள் பிரம்மம் அதுதான் பிரக்னை அதை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ இந்த உடல் இயங்குவதற்கான உயிரும் அந்த மனம் இயங்குவதற்கான அறிவும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பிரக்னை அதுதான் பிரம்மம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் இப்ப இந்த பாடத்திட்டங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும் ரொம்ப பொறுமையா அமைதியா கேளுங்க அப்ப புரிய வரும் அப்ப இதுல நமக்கு என்ன தெரிய வருது இந்த பிரஜனை தான் இந்த உடல் இயங்குவதற்கான உயிராகவும் இருக்கு இந்த மனம் இயங்குவதற்கான அறிவாகவும் இருக்கு அப்படிங்கும் இங்க நமக்கு ஒண்ணு தெரிய வருது அது என்ன தெரியுமா நான் என்பதும் கடவுள் என்பதும் ஒன்றுதான் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக இங்க புரிய வரும் ஏன்னா இங்க நமக்கு வேறாக ஒன்று இருந்தால் தானே நம்ம அதை கடவுள்னு வழிபாடு பண்றதுக்கு அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது அந்த இருப்பு ஒண்ணுதான் இருக்கு அதுவே இறைவனா இருக்கு அது எங்கும் நிறைந்திருக்கிறது அது இந்த உடலுக்குள்ளும் உயிராக மனமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த உடலும் மனமும் தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டதுனாலே தன்னை உணர்விலிருந்து பிரித்தி வைத்துக் கொண்டு தன்னை தனித்து ஆளாக மாற்றி மயங்கி கொண்டிருக்கிற மயக்கம் தான் இங்க மாயை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்கும் போது உணர்வுக்கு நம்ம திரும்ப முடியும் நம்முடைய மூலத்துக்கு நம்ம திரும்ப முடியும் இல்லை அப்படின்னா இந்த மாயையிலேயே மயங்கிக்கிட்டு இப்போ நான் இன்னார் நான் இந்த ஜாதி இந்த அப்படின்னு நான் என்னோட சரித்திரத்தையே நான் பெருமையாக பேசிக்கிட்டு காலத்தை கழிச்சிட்டு இந்த உடம்பை விட்டுட்டு போகலாமே தவிர வேறு எந்த வகையிலும் நாம் அந்த உணர்வு கிட்ட நெருங்கவே முடியாதுங்கிறத ரொம்ப ஆழமாக நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த மனம் அப் உடல் ஒரு உணர்வு சம்பந்தப்பட்டமான விஷயம் இப்போ நமக்கு எப்படி இயக்கம் இயங்கிட்டு இருக்கு மன உணர்வை கடந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அது ஆசைகளுடைய அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஆசைங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கு ஆனால் இப்போ இந்த ஆசைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த ஆசை வந்து கடவுள் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்தாகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாமே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாமே இறைவன் சொல்கிறோம் அப்போ இந்த எண்ணங்கள் வந்து இறைவனுக்கு அப்பாற்பட்டதா மனம் வந்து இறைவனுக்கு அப்பாற்பட்டதா பிரக்னைக்கு அப்பாற்பட்டதானா இல்லைன்னு நம்ம படித்தோம் ஏன்னா பிரக்னை கீழ்நிலைக்கு இறங்கிட்டதுனால மனமாக இருக்கு அப்போ எண்ணங்களுடைய தொகுப்பு தான் இந்த மனமாக இருக்குன்னா அந்த எண்ணங்கள் எதனால ஏற்படுதுன்னா அதுக்கு ஆதாரமான அந்த உணர்வு தளத்துல தான் இந்த எண்ணங்கள் உண்டாகுது இப்போ இந்த எண்ணங்கள் வந்து எப்பெல்லாம் தனித்த எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு அகங்காரமாக்குள்ள உண்டாகுதோ அப்போ இது என்னவாகுதுன்னா கீழ்நிலைக்கு இறங்கி மனம் அப்படிங்கிற ஒரு தனித்துவ விஸ்டி மனமாக மாறி இது நான் செய்கிறேன் இது என்னுடைய இது அகங்காரம் அமகாரத்துக்குள்ள சிக்கிக்குது அதை கடந்து எப்பொழுது இந்த மொத்த பிரபஞ்சமும் நானாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற சமஷ்டி உடம்புக்குள்ள இந்த மனசு போகும்போது இது பிரபஞ்ச மாறி தன்னைத்தான் அறிவதற்கான ஆதாரத்தை தேட ஆரம்பிக்கிறது அப்ப மட்டும்தான் இந்த பிரஜனைக்குள்ளே நம்ம நுழைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக இங்கே புரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஒரு இயக்கத்தில் இருக்கு அதுதான் நம்ம மனம் அப்படின்னு பார்த்தோம் அப்போ இந்த ஓட்டம் வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருக்குது நிற்காமல் இயங்கிட்டு இருக்கு எண்ணங்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கிறது எப்படி சுவாசமும் விடாமல் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கோ அது மாதிரி எண்ணங்களும் இந்த உடலை இயக்கிட்டு தான் இருக்கு அப்போ இந்த இயக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே கடந்த பாடங்களில் படித்தோம் இந்த காலதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுள் தன்மையை நம்ம காலதேசத்துக்கு உட்பட்டு அறிய முடியாது அதை நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்றோம் காலதேசங்களுக்கு உட்பட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க பார்க்குறோம் இது சாத்தியமா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா காலதேசத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை காலதேசத்துக்குள்ள வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத கேள்வியை நம்ம எழுப்பினா மட்டும்தான் அதுக்கு ஆதாரமான விடையை நம்ம பிடிக்க முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்த அண்டம் இந்த பிரபஞ்சம் ஒரு இயக்கத்தில் இருக்கு ஒரு ஓய்வற்ற அசைவில் இது தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கு அந்த இயக்கத்தில் ஒன்று இன்னொன்றாக மாறிக்கொண்டே இருக்கின்றது நம்ம ஏற்கனவே படித்தோம் ஒரு சக்தி இன்னொரு சக்தியாக மாறிக்கொண்டே இருக்கின்றது அந்த சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு சக்தியை வேறொரு சக்தியாக மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம கடந்த பாடத்துல படிச்சது போல இந்த பிரபஞ்சம் ஒரு இயக்க நியதிக்குள்ள இயங்கிக்கிட்டே இருக்கு எப்படி இயங்குதுன்னா ஒரு காலதேசத்துக்கு உட்பட்டு இயங்கிட்டு இப்ப இந்த காலதேசத்துக்கு உட்பட்டு இயங்கி கொண்டிருக்கின்ற ஒன்று காலதேசத்துக்கு அப்பாற்பட்ட பிரக்னையை பிடிக்க முடியுமா மனம் தன் பிரஜையை அறிய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம இந்த இடத்துல எழுப்புனா தான் இதுக்குண்டான விடையை நம்ம தெளிவாக பிடிக்க முடியும் அப்போ என்ன பண்ணுது இந்த கால தேசம் எப்படி இயங்கிட்டு இருக்கு நம்ம கடந்த பாடங்களில் பார்த்தோம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிற மூணு விஷயம் அப்போ இந்த மாதிரி மூன்று விஷயங்களுக்குள்ள நம்ம பார்த்தோம்னா நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம நிகழ்காலத்துல மட்டும் நிஜமா இருக்கிறோமா இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நிகழ்காலம் வந்து நிலையாக இருக்கிறதா அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுவும் நிலையா இல்லை ஏன்னா காலம் எப்படி இருக்கு இப்ப நான் ஒரு வார்த்தை பேசி முடிச்ச உடனே அது கடந்த காலமாக மாறிடுது அடுத்தது நான் புதுசாக பேச வேண்டிய ஒரு வார்த்தை வந்து எதிர்காலத்துக்குள்ள வந்துடுது அப்ப பாருங்க அந்த எதிர்காலத்துக்குள்ள ஒரு வார்த்தை போய் வர வேண்டிய நிலையில இருக்கு பேசும்போது அது நிகழ்காலமாக இருக்கு பேசி முடிச்ச உடனே அது கடந்த காலமாக மாறி விடுது அப்ப இந்த மூன்று காலங்களும் நிலையில்லாம ஓடிக்கிட்டே இருக்கு இதுல எது நிலையானது அப்படின்னு பார்த்தா அதை பிடிக்கவே முடியாது காலத்தை நம்ம பிடிக்கவே முடியாது அப்ப காலத்தையே பிடிக்க முடியாத ஒரு மாயையில காலம் கடந்த கடவுளை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம திருப்பி திருப்பி அங்க அறிவுறுத்த விரும்புறேன் அப்போ இந்த பிறப்பு இறப்பு இந்த பிரபஞ்சத்துல நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு கனமும் நிகழ்ந்துகிட்டு இருக்கு இது கால உட்பட்டு நடந்துகிட்டு இருக்கு இங்க ஒன்று படைக்கப்படுகிறது அந்த படைப்பினுடைய இருப்பு கொஞ்ச நாள் இருக்குது மீண்டும் அது வந்து இல்லாமல் போகுது இது வந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் காலங்கள் மாறுபடுது மனிதனுடைய ஆயுட்காலம் நூறாண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிருகத்தினுடைய ஆயுட்காலம் ஏழு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் மாறுபாடுல இருக்கு ஆனா இதெல்லாம் வருது போகுது அப்போ வந்து போகின்ற இதைகளை நாம மாயைன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இது நிலையான சத்தியம்னு எப்படி சொல்ல முடியும் அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் மாயை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகிறதுனாலதான் அது நமக்கு தெரியாம இல்லாத ஒரு பொருளோ அது அசத்தியமான ஒரு பொருளோன்னு சொல்ற வழியில நம்ம மாயையை பத்தி பேசலை அது இருப்பது போல இருக்கு ஆனால் இல்லாமல் போய்விடுகின்றது அப்போ வந்து போகின்றதுனால இதை நம்ம மாயைன்னு சொல்றோம் இந்த மாயை நம்ம கடப்பதற்கு கால கடந்தாக வேண்டும்ங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம இது எப்படி ஒரு உதாரணமா சொல்லலாம்னா இப்ப ஓடுற தண்ணியில ஒரு ஆத்து தண்ணியில நீங்க குளிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தண்ணியில அதே நேரத்துல நீங்க குளிச்சுட்டு இருக்கீங்களானா இல்ல ஆத்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு ஆனால் நீங்கள் மூழ்கி எழுங்குறதுக்குள்ள அந்த தண்ணி போய் மீண்டும் ஒரு புது தண்ணி உங்களுக்குள்ள வந்துடும் அப்போ ஒவ்வொரு புது தண்ணியில்தான் நீங்கள் அப்பப்போ குளிக்கிறீங்க தவிர பழைய தண்ணியில் நான் குளித்தேன் நீங்கள் உங்களால் சொல்லவே முடியாது அதாவது ஒரு ஆற்றுல இரண்டு முறை ஒருவர் குளிக்க முடியாது ஏன்னா ஒரு நீர் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் மூழ்கிட்டே எழுந்துக்கிறதுக்குள்ள அடுத்த புது நீர் அங்கே வந்துடும் இப்படித்தான் ஒவ்வொரு கணமும் இந்த பிரபஞ்சத்தில் கடந்துக்கிட்டே இருக்கு அது ஒரு இயக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது அது போல அசைந்து கொண்டே இருக்கின்ற இந்த மனசை அசையாமல் நம்ம எப்ப நிறுத்த முடியுமோ அப்பதான் பிரஜனையை நம்ம பிடிக்க முடியும் அப்ப இந்த மனதை நம்ம எப்படி அசையாமல் நிறுத்துறது இப்ப மனங்குற ஒரு விஷயம் வந்து ஆடிக்கிட்டே இருக்கு அந்த ஆட்டத்துல இருக்கும்போது நமக்கு எப்படி அதை பிடிக்க முடியும் இப்ப இன்னொரு உதாரணத்துல நம்ம பார்க்கலாம் இப்ப அந்த கப்பல்ல பயணம் பண்றவங்களை பாருங்க அந்த கப்பலுக்குள்ள இருப்பாங்க ஆனா அந்த கப்பல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஓட்டத்துல இருக்கு ஆனா அவங்களுக்கு அந்த கப்பல்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த கப்பல் ஓடுதுங்கிறது தெரியாது அவங்க வீட்டுல உட்காந்து மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த கப்பல் இயக்கத்தில் இருக்கும் இதே வந்து கப்பலுக்கு வெளியே இப்போ நான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க எனக்கு அந்த கப்பல் ஓடுறது தெரியும் கப்பல் நகர்றது எனக்கு தெரியும் ஆனால் கப்பலுக்குள்ள உக்காந்துருக்கிறவங்களுக்கு கப்பல் நகர்றது தெரியாது இது போலதான் இந்த மனம் அசைகின்ற மனசுக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த அசைவை பார்க்கறதுக்கு முடியாது அசையாத பிரஜினைகள் இருந்துக்கிட்டு பார்த்தா அந்த அசைகிற மனசு நமக்கு தெரிய வரும் அப்போ இதுதான் நம்ம சொல்ல வர்ற கான்செப்ட் என்னன்னா இங்கே மனதினுடைய உயர் பரிமாணமாகிய பிரக்னைக்குள்ள எ எப்ப நம்ம நுழையறமோ அப்ப தான் நமக்குள்ள இருக்கிற மனதனுடைய அறியமைகள் அகல ஆரம்பித்து நம்ம அந்த அறிவாகவே இருக்கிறோம்ங்கிறது புரிய வரும் அது நம்ம பிரக்னைக்குள்ள நுழையாத வரைக்கும் அசைகிற மனசுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த காலதேசத்துக்கு உட்பட்டு நாம் அசையாத கடவுளையோ காலதேசத்துக்கு உட்பட முடியாத கடவுளையோ நாம் காண முடியாது அப்படிங்கறத தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான இந்த பாடத்திட்ட இருக்கும் அப்ப இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இப்ப அந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சோம் அது மனதனுடைய அடிப்படையில் உண்டாகக்கூடிய ஒரு ஆசை எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கு இந்த ஆசை எங்கிருந்து கிளம்புது ஆசை வந்து அந்த ஆன்ம ஞானம் அப்படிங்கிற பிரஜினையில ஒரு தேடுதல்னாலும் ஏற்பட்டது இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை இருக்கலாம் ஒருத்தர் திருமணம் செய்துக்கலாம்னு ஆசை இருக்கலாம் ஒருத்தருக்கு வியாபாரம் செய்யலாம்னு ஆசை இருக்கலாம் இப்ப நமக்கு என்ன ஆசை ஆன்ம ஞானத்தை அறிஞ்சிக்கணுங்கிற ஒரு ஆசை அப்போ இது எல்லாமே ஆசைதானே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு மனசுக்கு அது ஒரு பொருள் இருந்தாலும் சரி ஒரு படிப்புல இருந்தாலும் சரி ஆசை ஆசைதான் அந்த ஆசைகள் எந்த மாற்றமும் இல்லை அப்போ ஆசைப்படுவதற்கு இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை நம்ம எப்போ அறிஞ்சுக்கிறோமோ அப்போதான் அந்த ஆசையை கடந்து நம்ம செல்ல முடியும் ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈஸ்வரோடாகினும் ஆசை அருமீன் திருமந்திரம் சொல்றது போல இந்த ஆசைங்கிற ஒரு விசை எங்கிருந்து உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் உணர்வு இல்லாமல் இந்த மனம் இல்லை இந்த மனம் இல்லாமல் ஆசை இல்லை அப்போ ஆசைங்கிற ஒரு விஷயம் மனதினுடைய அடிப்படையில் எழுந்தாலும் கூட அந்த மனம் எதை அடிப்படையாக வச்சு இயங்கிட்டு இருக்குன்னா அடிப்படையில் தான் அந்த மனம் இயங்கிட்டு ஆனால் அந்த உணர்வு ஆகாயம் போல மிக நுண்ணியமானது அது அவ்வளவு ஒரு மிக மிக நுண்ணிய விஷயத்துல இருக்கிறதுனால நம்மளால் அந்த மனதையோ அந்த ஆசைகளையோ அந்த உணர்வுலிருந்து பிரிக்க முடியாது அப்போ அந்த உணர்வாகிய இந்த பிரபஞ்சம்தான் அந்த பிரக்னையாகவே இருக்கிறது அப்போ எப்ப நம்ம விஷயத்துல ஆசைப்படுறவன் யார் இந்த ஆசை எப்படி ஏற்படுகிறது இந்த ஆசைக்கு வேறான விஷயம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை விரும்பி அதன் ஆசையை தீர்த்து கொள்ள ஆசைப்பட்டவனுக்கும் அந்த விஷயத்துக்கும் இடையில் உள்ள சம்பந்தம் என்ன இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும் அதாவது எங்க விசையை விஷயம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நாம இங்க எடுத்துக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் வேதாந்த பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு நான் விளக்கிக்கிட்டு இருக்கேன் விசையி விசயம் ரெண்டு விஷயம் இங்க இருக்கிறது அதாவது ஆசைப்படும் விஷயமாகவே அந்த விசை தான் இருக்கிறான் என்பதுதான் இங்க கூறப்படும் விஷயம் யாருக்கு ஆசைப்படும் விஷயம் என்னவாக இருக்கிறதோ அந்த ஆசைப்படும் விஷயமே யாருடைய கையில இருக்கு அந்த விசை கையில தான் இருக்கு அவன் அந்த ஆசைக்கு ஆதாரமாக இருக்கின்றான் அப்போ இவ்வாறு விசையே விசயங்கிற ரெண்டு குறித்து விளக்கமாக நம்ம விசாரித்து அறியும் போது அவைகள் நம்மளை விட்டு காணாம போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு உண்டாக்கப்படுது அது நம்ம ஏற்கனவே பார்த்த வேதாந்த பாடத்திட்டபடி இங்கு அது ரெண்டும் ஒன்றாகக்கூடிய ஒரு நிலைப்பாடை நம்ம பார்ப்பான் பார்வை பார்க்கப்படும் பொருள் அல்லது காண்பான் காட்சி காணப்படும் பொருள் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்த்தோம் இது மூணும் எப்போ ஒன்றாகனா அந்த வித்தியாசங்களை பிரித்து பார்க்கிற மனதை எப்போ நம்ம உணர்வாக மாத்திரோமோ அப்போ இந்த மூணும் ஒன்றாகிவிடும் அந்த மூன்றையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய மனம் மனமாகவே இருக்கின்ற வரையும் அது வித்தியாசங்கள் நமக்கு தெரியத்தான் செய்யும் அப்ப நம்ம இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக நம்ம என்ன பண்ண போறோம் இந்த உயரிய பரிமாணத்திற்கு இந்த மனதை நம்ம கொண்டு போக போறோம் ஏன்னா மனம் வந்து அறியாமையில் இருக்கு இது ஒவ்வொரு படிநிலையாக கடந்து வந்துட்டு அது ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பரிணாமத்துல மேல்நிலைக்கு வந்து அறிவு பரிமாணத்துல உயர்நிலையாகிய மனித நிலைக்கு வந்து ஆறாம் அறிவு பரிமாணத்துல ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த அடிப்படையில தான் இந்த பாடத்திட்டங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்குது எல்லாருக்கும் இது புரிஞ்சிடாது ஆனா இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கூடிய இந்த மனம் எங்க சிக்கிக்கிட்டு இருக்கு இந்த மாயம்ங்கிற விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு ஏன்னா இது வந்து எதுல இருந்து பிரக்னையிலிருந்து வெளிப்பட்டு தன்னை தனித்துவமாக மாத்திக்கிட்டதுனால இது வந்து போற விஷயமா இருக்கிறதுனால இது ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு அப்போ இது எப்படிப்பட்டிருக்கு தெரியுமா வேதாந்த பாடத்திட்டத்துல போல ஒரு வெள்ளி மாதிரி பல சிப்பி இருக்கு பாருங்க ஆனா அந்த சிப்பிக்கு வெள்ளியினுடைய மதிப்பு கிடையாது பாத்தீங்களா ஒரு வெள்ளிக்கு என்ன மதிப்பு கொடுக்க முடியுமோ அது சிப்பிக்கு கொடுக்க முடியுமான முடியாது ஆனால் பார்க்கறதுக்கு வெள்ளி மாதிரியே பல மின்னிக்கிட்டு இருக்கு அது அந்த பிரக்னைக்கு உண்டான மதிப்பு இந்த மனதிற்கு கொடுக்க முடியாது ஆனால் பார்ப்பதற்கு பிரக்னை போலவே இந்த மனம் இருக்கிறது அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக இங்கே புரிஞ்சுக்கணும் அதனால இந்த மனங்குற ஒரு விஷயத்த உயரிய நிலையாகிய உணர்வு நிலைக்கு நம்ம கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டங்கள் வழியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ நம்ம மீண்டும் அதை பழைய விஷயத்துக்குள்ள வரும்போது இந்த உடல்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உடல் உணர்வுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம உள்ள போய் பார்த்தா அங்கே உட்சாசத்தின் வழியாக இந்த சுவாசம் நடந்துகிட்டு அந்த சுவாசத்துல சுவாச விஷயத்தை மட்டும் நம்ம கவனிச்சு பார்க்குற அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா ஒரு அமைதியை அடையுது அந்த அமைதியை அறிபவன் யார் அந்த அமைதியை உணர்பவன் யார் அப்படின்னு பார்த்தா அதுதான் உணர்வு அதுதான் பிரக்னை ஏன்னா அந்த பிரக்னை இருக்கிறதுனால தான் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்க முடியும் அமைதியின் ஒரு சூழ்நிலையை அதுதான் அறிஞ்சிக்க முடியும் நான் நல்லா தூங்குறேன் சுசுப்தியில நல்லா தூங்கிட்டு இருக்கேன் தூங்கும் போது என்ன நான் அறிஞ்சிக்க முடியலதான் ஆனா விழிப்பு நிலைக்கு நான் வந்த உடனே நான் நன்றாக தூங்கினேன் சந்தோஷமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியுது பாருங்க அது யார் அதுவே அந்த உணர்வு பிரக்னை அப்படிங்கிறது நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும் அது மட்டும் தான் உண்மையான நான் எனும் உணர்வு அதுதான் உண்மையான நான் ஒரு ஆள் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர தனித்த இந்த மனம் வந்து நான் நான் சொல்லுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அந்த உணர்வு உண்மையை நான் ஒரு ஆள்ன்னு சொல்லுமானா அப்படி சொல்லவே சொல்லாது ஏன்னா அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அது இருக்காது ஏன்னா உணர்வு நிலைங்கிறது என்னன்னா அது விவரிக்க முடியாத ஒரு உயரிய நிலை ஏன்னா அது காலதேசத்துக்கு கட்டுப்படாத நிலையா இருக்கிறதுனால அது இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நம்ம வந்து அதை எடுத்து சொல்ல முடியாது ஏன்னா மனதளவில் இருக்கும்போது மட்டும்தான் இதை பற்றி விவரங்கள் நம்ம கொடுக்க முடியும் மனம் கடந்த அந்த உணர்வு நிலைக்கு போயிட்டா அங்க கால தேசம் இல்லை அந்த இடத்துல நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் யாராலையும் சொல்ல முடியாது அது தண்ணில் தானாக உணர வேண்டிய ஒரு தனித்துவமான உன்னத நிலை அந்த நிலைக்குள்ள நம்ம பயணிக்கிறது தான் இந்த பாடத்திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் அந்த நிலையை அடைந்தவங்க யாரும் நான் இப்படிப்பட்ட இதை அனுபவமாக்கினேன் நான் இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சிட்டேன் நான் பிரம்மஞ்ஞானி ஆகிட்டேன் பிர அனுபவனா உணர்வு உணர்வு பிரம்மம் பிரஜினை அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னை தான் அறிந்து தன்மயமாகுமே தவிர அது தன்னை வெளிப்படுத்துவதற்கு இரண்டாவதாக ஒரு பொருள் அங்கு கிடையவே கிடையாது அப்ப இந்த வகுப்பு நோக்கம் யாருக்கு மனத்துக்கு தான் அறியாமையில் உள்ள மனம் தன்னை அறிவாக இருக்கிறேன்னு அறிந்து கொள்வதற்காக அந்த அறியாமையை நீக்குவதற்காகத்தான் இந்த சாஸ்திரமும் சத்குருவும் நமக்கு தேவைப்படுகிறார்களே தவிர அந்த அறிவு நிலைக்குள்ள ஒருத்தன் போயிட்டான்னா அதுக்கப்புறம் அங்க இரண்டாவதான ஒரு விஷயம் இல்லவே இல்லை மனங்குற ஒரு விஷயம் அங்கே இல்லவே இல்லை இருப்பாக அந்த உணர்வையே இருக்கிறது பிரஜ்னையே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்குள்ள அனுபவம் ஆகும் அந்த அனுபவத்தை ஆனந்தமா அனுபவிக்கிறவன் மட்டும்தான் அம்மன் ஞானின் தன்னை சொல்லிக்கொள்ள முடியுமே தவிர மற்றவர்களால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிக் முடியாது அந்த சாட்சா எப்படி இருக்கும் அளவற்ற ஆனந்தையும் திருப்தியும் ஆனா அந்த அளவற்ற ஆனந்தத்தையும் திருப்தியும் அந்த இடத்துல அடையிறது எது தெரியுமா மனம் கடந்த அந்த உன்னத நிலை இப்போ மனம் அடிப்படையில் வரக்கூடிய ஆனந்தம் வேறு ஆன்மாவில் அனுபவம் ஆனந்தம் வேறு இப்போ அந்த ஆனந்தம் வந்து ஒரு பிரம்மா அனுபவம் எப்படி இருக்கும்னா இந்த ஆனந்தத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தம் அது தெய்வீக அனுபவம் அந்த தெய்வீக அனுபவத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது இப்போ நம்ம வந்து ஒரு இன்ப சாப்பிட்ட உடனே ஒரு சந்தோஷம் இருக்குது அது உண்மைதான் அந்த சந்தோஷம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்குது அதுவும் உண்மை தான் ஆனால் இந்த சந்தோஷங்கள்லாம் ஒரு புலன்கள் அடிப்படையில் நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தோம் ஆனால் இந்த சந்தோஷம் நமக்கு நீடிக்குதா அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற வரைக்கும் நீடிக்கும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடித்த உடனே நமக்கு ஒரு இருமல் வருதுன்னு வச்சிங்க தூக்கமா மாறிக்கும் ஆனா இங்க நான் சொல்ற இந்த ஆன்ம ஞான அனுபவம்ங்கிறது அந்த சாட்சா்காரம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உடல் புலன்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத உணர்வு நிலை அப்படின்னு நமக்கு சொல்ல வரேன் இப்போ அந்த உணர்வு நிலையை நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவம் ஆக்குறது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம மேலும் பாட அந்த மூலமாக பயணிக்கலாம் இப்போ ஒரு மனிதனுக்கு இந்த ஆசை எங்கே எப்படி முறை விட முடியும் எங்கே தொடங்குது இந்த எல்லையே இல்லாத இந்த பிரம்மோ பிரக்னை உணவு அப்படிங்கும்போது அந்த உணர்வுல இருந்து உண்டாகக்கூடிய மனம் அந்த மனதிலிருந்து உண்டாக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் ஆசையாக இங்க வெளிப்பட்டு அப்ப இது அதுல பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தால் கூட அந்த ஆசை எந்த அடிப்படையில உருவாகுதுன்னா இந்த புலன்களை சார்ந்த ஒரு விஷயத்துல உண்டாகும் ஒரு சந்தோஷம் அங்க நம்ம இருக்கு ஆனா அந்த சந்தோஷம் நமக்கு நிலையான சந்தோஷம் இல்லை அது வந்து போகிற சந்தோஷம் அது வந்து மாயை அப்படின்னு நமக்கு எப்ப புரிய வருதோ அப்ப இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட அந்த உயரிய உணர்வை நம்ம எளிதாக அனுபவமாக்க முடியும் மாயை கடந்து அந்த பிரம்மத்தை நம்மளால் அனுபவமாக்க முடியும் ஆனா நம்ம எப்ப புலன்களுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இந்த உடல் பற்று மேலேயே தனியா சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு ஆனந்த அற்புதத்தை சாட்சா்காரத்தை நம்மளால அடையவே முடியாது ஆனா யார் அந்த உடலும் புலன்களையும் கடந்து அந்த உன்னத உணர்வை தன்னுள் உணர்ந்து கொள்கிறார்களோ அவங்களுடைய சாட்சா இருக்கு பாருங்க அது மிகப்பெரிய ஒரு பேரான பிரகாசம் அதாவது இருள் நீங்க ஒரு சூரியன் அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தையும் அங்கு நமக்கு உண்டாக்கிவிடும் அந்த நிலை வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஆசைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலையாக அது இருக்கும் அங்க வந்து இந்த மனம் மனோபாவமோ இந்த உடல்கிற ஒரு உபாதியோ அல்லது இந்த மனதினுடைய சம்ஸ்காரங்களாகிய வாசனைகளோ அங்க இல்லாமல் போயிடும் ஏன்னா அது உணர்வு நிலை வந்து இதெல்லாம் கடந்த நிலை அப்போ அந்த நிலையில இருக்கிறவனுக்கு இங்க ஆசைகள் எப்படி உண்டாக முடியும் அப்ப இந்த ஆசை உண்டாவது எந்த நிலையில நடந்துகிட்டு இருக்குன்னா மனதினுடைய நிலையில நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்ப இந்த மனம் கடந்த உணர்வு நிலையில இங்க ஆசைகளே கிடையாது ஏன் ஆசைகள் கிடையாது அப்படின்னா இங்க ஆசைப்படுபவன் அந்த ஆசைப்படும் பொருளாகவே இது அதுதான் நானும் தெரியாதனால தனக்கு வேறாக ஒன்று இருப்பதாக நினைத்து அதை ஆசைப்பட விரும்புறான் அங்கதான் அவன் சிக்கிக்கிட்டு இருக்கான் ஏன்னா இது புரிதல் இல்லாததுல இப்ப நான் எதை அடைய விரும்புகிறேனோ அதுவாகவே நான் இருக்கிறேன்னு தெரியாததுனாலதான் நான் எனக்கு வேறாக ஒரு பொருள் இருக்கிறதோ அதை நான் அடைய போறேங்கிற ஆசை நமக்குள்ள உண்டாது அடையக்கூடிய பொருளே நான் தான் நமக்கு தெரிஞ்சிட்டா நமக்கு அதன் மேல ஆசை எங்கே உண்டாகும் அப்ப இந்த ஆசையை நம்ம கடந்துடுறோம் அப்போ இந்த ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை வறுமின்ங்கிற அந்த அர்த்தம் என்னன்னா இங்க அடைய வேண்டிய பொருள் நானே அப்ப எனக்கு வேறாக ஒன்று இருந்தால்தானே நான் அதை ஆசைப்பட்டு அடையிறதுக்கு அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது இங்க சாஸ்திர நோக்கு சுட்டி காட்டுது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள யார் வர முடிகிறாங்களோ அந்த ஆத்ம ஞானிக்குத்தான் இங்க விருப்பு விருப்புங்கிற இருமைகள் முழுமையாக இல்லாமல் போயிடுது ஏன்னா இந்த விருப்புங்கிற ஒரு விஷயம் எப்போ வருது ஆசையினுடைய அடிப்படையில் வருது அது எனக்கு கிடைச்சிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது அது எனக்கு கிடைக்கலன்னா அது ஒரு விருப்பு வந்துருது அப்ப அந்த உருமைகள் நமக்குள்ள எப்போ உண்டாகும் மனதனுடைய அடிப்படையில உண்டாகக்கூடிய இந்த விருப்ப விருப்புங்கிற உரிமைகள் வந்து ஆத்ம ஞானிக்கு உணர்வு நிலைக்கு வந்த உன்னத ஞானிக்கு அது கிடையவே கிடையாதுங்கிறதுன்னு நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த மனம் உடல் உணர்வு அப்படிங்கிற இந்த முக்கோணத்துக்குள்ள யார் ஒருவன் நான் என்னும் தன் உணர்வை அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு இந்த மனம் வந்து வெறும் மாயக்காட்சி அப்படிங்கிறது தெரிய வரும் அப்போ அவன் தெரிஞ்சுக்குவான் நான் ஒரு சரீரம் என்ற அறியாமையும் கூட அந்த இடத்துல அறிந்து கொள்ள மனம் ஒரு விஷயத்தின் மூலமா தான் நான் நான்கிற ஒரு எனக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சரித்திரத்துக்குள்ள நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் இன்னொரு பெயர் இன்ன உடல் இன்னும் ஜாதி ஆ உடல்னா ஆண் உடல் பெண் உடல் அப்படின்னு என்னென்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்ம ஏத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள அந்த ஒரு வடிவத்துக்குள்ள நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு சரித்திரத்தையும் நான் எழுதி வச்சிட்டு இருக்கேன் அந்த சரீரத்தினுடைய அடிப்படையில அப்ப அந்த சரித்திரத்தை நான் எப்போ விட முடியும் நான் ஒரு சரீரம்ங்கிற ஒரு விஷயத்த எப்போ விட முடியும் இந்த மொத்த பிரபஞ்ச உடலாக நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய தனித்துவமான சரித்திரம் இருக்க முடியுமா இல்லை சரீரம் இருக்க முடியுமானா இல்லாம தான் போகும் ஏன்னா இந்த மொத்த யூனிவர்சலே நான் தான் என்னுடைய மொத்த உணவம் இந்த உடலே இந்த பிராட் ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன ஆகும் நம்முடைய அறியாமைகள் பூரா நீங்கி இந்த பிரபஞ்ச உடலுக்கு ஆதாரமான அறிவும் அறியாமையும் இந்த ஞானயத்தின் இரண்டு பக்கங்கள் போல நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு காயின் இருக்குன்னா அந்த காயின்ல ரெண்டு சைடு இருக்கு ரெண்டு சைடு நமக்கு அவசியம்தான் ஒரு பக்கம் வேண்டான்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே ரெண்டுமே இருக்க வேண்டிய நீதி இருக்கு இதை வந்து லா ஆஃப் டியாலிட்டின்னு சொல்றோம் அதாவது இருப்பக்க விதி அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது இந்த லா ஆஃப் டியாலிட்டிக்குள்ள இந்த மனம் இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம் இந்த லா ஆஃப் டியாலிட்டி எப்போ நம்ம கடக்கணும் அப்படின்னா மனம் கடந்து உணர்வாக மாறும்போது தான் நம்ம ஒன்னஸ்குள்ள வரும் இந்த ட்யாலிட்டி கடந்து ஒன்னஸ்குள்ள வரும் அது வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்கும் இரவு பருக்கும் வெப்பம் குளிர்ச்சி இருக்கும் இன்பம் துன்பம் இருக்கும் சப்தம் இருக்கும் நிசப்தம் இருக்கும் அறிவு அறியாமைங்கிற இந்த இரு பக்கங்களும் அல்லது இரண்டு துருவங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும் இது மனதினுடைய அடிப்படையில் தான் இருக்கின்றனங்கிறத நன்கு புரிஞ்சுக்கணும் இது ஏன் இரண்டு துருவங்கள் அப்படின்னா ஒன்றுக்கொன்று முரணானது எது உண்மையோ அதுக்கு முரணானது பொய் எது அறிவோ முரணானது அறியாமை எது வந்து சப்தமோ முரணானது நிசப்தம் ஏதோ இன்பமோ அதுக்கு முரணானது துன்பம் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு இரண்டு துருவங்களாக இரண்டு பிரிவுகளாக பிரிவினைகளாக இருமைகளில் நம்ம இந்த மனதின் அடிப்படையில சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த பிரக்னையை பேரறிவை நம்மால் அனுபவமாக்க முடியலை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வெட்ட வழி எங்கும் இருக்குது அது நம்ம உடலுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா ஊடுருவி இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி ஏற்று வைக்கப்பட்டிருக்கு நமக்குள்ள அப்படின்னா இந்த உடலுக்குள்ள வந்துட்டு அது ஜீவாத்மா உடலுக்கு வெளியே இருந்தால் அது பரமாத்மா அப்படின்னு இருமைகளால் நமக்கு ஏற்று வைக்கப்பட்டிருக்கு இது மனதின் இருமைகளால் இருக்கிறதுனால இந்த மனம் என்ன பண்ணுது அதுலேருந்து விடுபட மறுக்குது மறுத்துக்கிட்டு என்னை தனித்துவமாக்கிக்கிட்டு நான் ஜீவாத்மா எனக்கு மேலே ஒரு பரமாத்மா இருக்கிறாரு அப்படிங்கிற மனம் ஆழமாக சிக்கும்போது தான் நம்ம அந்த ஒன்னஸ்குள்ள நுழைய முடியாம இந்த மனமே நமக்கு தடையாக மாறிவிடுகிறது அப்போ நம்ம இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக நம்ம கடவுளுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் சிக்கவே கூடாது ஏன் அப்படின்னா நமக்கு வேணாக ஒரு பரமாத்மா இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க ஜீவாத்மாவா மாறிடுவீங்க இப்போ நீங்க ஜீவாத்மாவா மாறிட்டால் நீங்கள் பரமாத்மாவை பிரேயர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும் அப்படி பிரேயர் பண்ணுற கட்டாயத்தில் உரிமைகள் உண்டாகும் போது என்னாகும் மனம் வந்து ஒருமைக்குள்ள வரவே வராது அப்போ ஒருமைக்குள்ள வராத மனம் எப்படி தன்னுடைய உணர்வு அறிஞ்சிக்க முடியும் நான் உணர்வு நிலைக்கு எப்படி பயணிக்க முடியும் அப்போ நான் வந்து இன்னும் கீழ்நிலையில் இருக்கிறேன் ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அஞ்சாம் கிளாஸ் பாடத்திட்டம் புரியாதுங்க மாதிரி இந்த மனம் வந்து அறிவு பரிமாணத்துல மேல வந்துகிட்டே இருக்கும் போது தாவர உடலிருந்து ஒவ்வொரு உடலா பரிணமித்து மனித உடலுக்குள்ள வந்து நின்னாலும் கூட அறிவு பரிமாணத்துல மேல்நிலைக்கு வர முடியாம தடையாக இருப்பது இந்த மனித மனமே அப்படிங்கறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா மற்ற மிருகங்களுக்கோ ஒரு பறவைக்கோ இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாலும் புரிய வைக்க முடியாது ஆனா மனிதர்களுக்கு இதை சொல்லும் புரிந்தாலும் கூட தவறான புரிதல்களின் வாயிலாக ஏற்றி வைக்கப்பட்ட தவறான எண்ணங்களின் வாயிலாக தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை இழந்து விட்டு தன்னை மனமாக தனித்துவப்படுத்திக் கொள்வதனால் வருகின்ற அறியாமை அப்படிங்கிறது தான் இந்த சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது அப்ப எவ்வளவு ஒரு பெரிய உயர்ந்த விஷயத்தை நம்மளால் மறைக்கப்பட்டிருக்கிறது அது மாயையாக நம் கண் முன்னாடி விரிந்து நிற்கிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த மாயையை நம்ம கடக்கிறது தான் நமக்கு வெற்றிகள் இருக்குங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க அப்போ இந்த மாயை கடக்கிறது எதனுடைய அடிப்படையிலே நடந்துட்டு இருக்கு மனங்குற ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையிலே நடந்துட்டு இருக்கு அப்போ இப்போ அக்ஞானிக்கும் ஞானிக்கும் எப்படி வித்தியாசம் அப்படி எப்படி பிரிச்சு பார்க்கறது அப்படின்னா இந்த மனதினுடைய அடிப்படையில் தான் இந்த வித்தியாசத்தை நம்ம பிரிக்க போறோம் இப்போ உண்மையில தன்னை உணர்ந்து கொண்ட தத்துவ ஞானிக்கும் தன்னை உணர முடியாத அஜ்ஞானிக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஞானிக்கு இந்த வாசனைகளால் பாதிக்கப்படாத மனம் இருக்கும் அவனுக்கு மனம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த வாசனைகளால் அவனுடைய மனம் பாதிக்கப்படாது ஆனால் அஜ்ஞானிக்கு அந்த வாசனைகளால் பாதிக்கப்படக்கூடிய மனம் இருக்கும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா மனம் கடந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது இங்க என்னன்னா மனமே இல்லாம போயிடாது அந்த மனதனுடைய புரிதல் என்னவாகும்னா இது ஒரு மாயை இந்த மாயை என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் வச்சுட்டு இருக்கேன் என்னால் தான் இது இயக்கப்படுது மனம் வந்து என்னை மீறி வந்து செயல்பட்டு முடியாதுங்கிற பிரஜினை நிலையிலேயே இந்த பிரபஞ்சத்தை நான் கையாள்றதுனால அந்த ஆனந்த அனுபவம் நமக்குள்ள உணர்வுலையே மலர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம உணர முடியும் ஆனா மனதளவுல கீழே இருக்கிற அக்ஞானிக்கு அந்த உணர்வு நிலைக்கு பயணிக்க முடியாத காரணத்தினால அந்த மனதின் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறு சிறு சந்தோஷங்களையே தன்னுடைய சந்தோஷம் நினைச்சு ஏமாந்து போயிட்டு அப்போ ஒரு ஞானியின் மனதுக்கும் அக்ஞானியினுடைய மனதுக்கும் வித்தியாசம் என்னன்னா வாசனைகளால் பாதிக்கப்பட முடியாத மனசு வந்து ஞானியினுடையது வாசனைகளால் பாதிக்கப்படக்கூடிய மனம் வந்து அக்ஞானியினுடைய இதுங்கிறத அப்படி வாசனைகளால் பாதிக்கப்பட முடியாத ஞானியினுடைய மனது இந்த உலகத்தை எப்படி தெரியுமா பார்க்கும் பிரம்மமாகத்தான் பார்க்கும் ஏன்னா அக்ஞானிக்கு தான் இந்த உலகம் உரிமைகளால் வேறாக தெரியும் இப்போ ஒரு அக்ஞானிக்கு தன்னை யாரும் தெரிந்து கொள்ள முடியாத அந்த மனோநிலை உயர முடியாத சூழ்நிலையில அவன் இந்த உலகம் தனக்கு வேறாக இருக்கிறது இந்த உறவுகள் எனக்கு வேறாக இருக்கிறதுன்னு இருமைகள் இருக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இந்த உலகத்தினால இன்பத் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் வாசனைகளால் சூழப்படாத மனதை கொண்ட மகா ஞானிக்கு இந்த உலகமும் பிரம்மம்தான் அதாவது இருப்பதெல்லாம் இறைவன் தான் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும் அதுதான் ஞான ஞானத்தினுடைய முதிர்ச்சி அந்த முதிர்ச்சிக்கு நம்ம போகணும் அந்த உயரிய நிலை தான் இங்க பிரம்மா அனுபவம் அதுதான் ஈஸ்வர தன்மைன்னு நம்ம நீங்கள் சொல்ல வர அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம நனத்தை ஒருவன் அடைஞ்சிட்டான்னா அவனுக்கு எந்த ஒரு எண்ணத்தையும் பலவந்தமாக உருவாக்கவே முடியாது அவனிடம் வந்து வேறு ஒரு புற விஷயங்களை வந்து புகுத்தி அதுல அவனை அடிமைப்படுத்தவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு உயரிய தன்மையில பிரக்னை உணர்விலேயே அவன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பான் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கருகை போன விதையிலிருந்து எவ்வாறு செடி முளைக்காதோ அது போல மனதிலிருந்து எண்ணங்கள் உதிக்காது அப்படிங்கறதுல தெளிவா புரிஞ்சுக்குங்க ஏன்னா அந்த உயரிய பிரஜனைக்குள்ள வந்துட்டவனுக்கு மீண்டும் அங்கு எண்ணங்கள் உதயமாகறதோ எண்ணங்களால் ஒரு செயல் நடைபெறுறதோ கிடையாது அப்போ ஒரு ஞானி செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கானே அது எப்படி செய்கிறா அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த உலக விவகாரங்கள்ல ஈடுபட முடிகிறது ஒரு ஞானியினால எண்ணங்களே இல்லை மனமே இல்லாம அவனால் ஈடுபட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெள்ளை திரையில ஒரு திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த திரைப்படம் வந்து என்னென்ன சீன் வரும் ஒரு குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் ஒரு மழை பெய்கிற மாதிரி ஒரு சீன் வரும் ஆனா அந்த சீனால அந்த திரை ஏதாவது பாதிக்கப்படுதா அந்த மழை பெய்கிற சீன் வந்தோடனே ஸ்க்ரீன் வந்து நினைஞ்சு போகுதா இல்லை குண்டு விற்கிறதுனால அந்த சீன் வந்து பயங்கரமான நெருப்பு எரியும் அந்த ஸ்கிரீன் வந்து எரிஞ்சு போகுதான்னா எதுவும் ஆகிறது இல்லை அந்த ஸ்கிரீன் தண்ணில் தானா இருந்துட்டு இருக்கு ஆனா அதன் மேல படம் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த நிலையில தான் ஞானியினுடைய வெள்ளை மனதில் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த உலக விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கும் ஆனால் அந்த உலக விவகாரங்கள்னால ஞானி ஒரு நாளும் பாதிக்கப்பட மாட்டான் ஏன்னா அவன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம் அந்த ஞானத்தில் அவன் தெரியும் என் இது ஓடிக்கிட்டு இருக்கு இதனால நான் பாதிக்கப்பட மாட்டேன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறவன் தான் ஞானி அப்போ அவனுக்கு மனசு இருக்கும் ஏன்னா அவன் மேல படம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அவன் உள்ள விவகாரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த விவகாரங்களால பாதிக்கப்பட மாட்டான் அதுதான் மனமோ அக்னியனுடைய மனதுக்குள்ள வித்தியாசம் அப்படிப்பட்ட நிர்வாண மனதை எவன் கொண்டிருக்கிறானோ அவன் தான் ஆத்மாராமன் அவன் தான் ஆத்ம பிராணன் சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு மகன் தான் இந்த தன்னுணர்வில் பிரக்னையில் எப்பவும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நிர்வாண நிலையில் இருப்பவன் அதுதான் உண்மையான நிர்வாண நிலை அப்போது இந்த நம்ம படிக்கிற இந்த பாடத்திட்டங்கள் மூலமாக இந்த நிலையை நம்ம எப்படி உயரணும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம கண்டிப்பாக உணரணும் இப்போ இந்த மாதிரி நிலைப்பாட்டுக்கு ஆண்மையான பாடங்கள் வாயிலாக யாரெல்லாம் முயற்சி எடுத்து வராங்களோ இந்த மனதினுடைய அறியமைகளை யாரெல்லாம் நீக்கிக்கிறாங்களோ அவங்களுடைய மனசு தான் பூரண திருப்திக்குள்ளே அந்த திருப்தி யாருக்கு வருதோ அவங்க மட்டுமே அந்த ஆனந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ண முடியும் அந்த பிரஜனைக்குள்ளே நிலையாக நிற்க முடியும் அந்த நிலைப்பாடு வராதவங்க வந்து மனதுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருப்பாங்க நான் இங்க சுட்டி காட்டுறேன் இந்த மகத்தான மனதை அந்த உணர்வு நிலைக்கு உயர்த்தாமல் ஒரு ஞானி தன்னை ஞானி என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வான் அவன் அஜ்ஞானியை விட கீழானவன் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம் ஏன்னா அப்படி தம்பட்டம் அடிக்கிற விஷயமே கிடையாது நான் ஞானி ஞானின் தன்னை யாரும் சுட்டி காட்டிக்க வேண்டியதில்லை ஏன்னா அந்த உயரிய நிலையை வந்து வெளிப்படுத்த முடியாதுன்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ என்ன பண்றாங்க ஞானிகள் அப்படின்னா அறியாமை மனதை அறிவாக இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க நீ அறிவு தான்ப்பா ஆனா நீ அறியாமையினால மனம்கிற ஒரு விஷயத்த போய் சிக்கிக்கிட்டு இருக்கீங்களா அதுலேருந்து விடுபட்டு உன்னுடைய சொரூபத்துக்கு திரும்பிக்குவா நீல அந்த பிரக்னை அந்த உணர்வு அந்த அறிவு தான் சுட்டி காட்டுறது மட்டும்தான் ஞானியுடைய வேலை ஆனா நான் ஞானி ஞானின்னு சொல்லி எந்த ஞானியும் தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் இல்லை அப்படி ஒருத்தர் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அவன் ஒரு சாதாரண அஜ்ஞானி அவன் வந்து கபட ஞானின்னு தான் சொல்லணும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு நான் ஞானம் அழைந்து விட்டேன்னு ஒருத்த சொல்றான் ஒரு மனிதன் கிட்ட அப்படின்னா அவன் ஒரு கபட ஞானி உண்மையான ஞானியாக இருக்க முடியாது அப்போ இந்த எண்ணங்களும் கற்பனைகளும் மனோபிருத்திகளும் வார்த்தைகளால் விவரிக்கப்படாத ஒரு விஸ்வரூப தரிசனம் ஒரு விஸ்வரூப ஸ்வரூபம் உள்ளதுதான் இந்த விராட் உடம்பு அப்ப இந்த உடம்புக்குள்ள போயிட்டா இங்க ரெண்டாவதா ஒருத்த இல்லை ரெண்டாவது ஒருத்தர் இருந்தால்தான் நான் தம்பட்டம் அடிக்கவே முடியும் இப்போ நான் எனக்கு வேறாக ஒருத்தர் இருந்தால்தான் நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்னுடைய புகழ் நான் பாட முடியும் இங்கே இருப்பது நான் மட்டுமே இங்கும் போது நான் இன்னொரு புகழ் பாடுறதுக்கு யார் இருக்கான் அப்போ இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னுடைய உடல் அப்படிங்கும்போது நான் ஆனந்தமா என்னுடைய இருப்பில் இருந்துட்டு இருப்பேனே தவிர நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்னை பற்றியே நான் பெருமைப்படுத்திக் கொள்வதற்கோ பேசிக் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நீங்க விராட் ஸ்வரூபத்துக்குள்ள வரும்போது மட்டும்தான் முடியும் தனித்த உடலாக இருக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்குள்ள ஒரு விதை காட்டு ஆசைப்பட்டுகிட்டே இருக்கும் இந்த மனசு இந்த மனசு என்ன பண்ணோம்னா கீழ்நிலையில் இருக்கிறதுனால தன்னை இப்படி வெளிப்படுத்திக்க முடியுமா அப்படி வெளித்துப்படுத்தப்படுத்தியுமா நான் இந்த பாடத்தை சொல்றதுனால பெரியால் ஆயிட முடியுமா நான் இப்படி உபதேசிக்கிறதுனால உத்தமன் ஆயிட முடியுமா அல்லது இதை படிக்கிறதுனால நான் பெரிய பண்பாலன் ஆகிட முடியுமான் எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்குமே தவிர அப்படியெல்லாம் ஒன்றும் ஆயிட முடியாது இங்கு வந்து இதெல்லாம் கடந்த நிலை தான் பிரம்மானுபவம் பிரம்மநிலை அந்த உணர்வு நிலை அப்படின்னு நம்ம நீங்க சொல்ல அப்போ அந்த மாதிரி ஒரு விஸ்வனிடத்துல இந்த விராட்ஸ் ஒருபிடத்துல இந்த மொத்த பிரபஞ்சமும் அடங்கி இருக்கிறது அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மொத்த பிரபஞ்சமும் விஸ்வ புருஷன் தான் நமக்கு தெரிஞ்சுட்டா இந்த உலகத்துக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பாடத்துல பார்த்தோம் காரியம் என்பது காரணத்தின் பிரதிபலிப்பு அதான் காரண காரியத்தின அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் இயங்கிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்லை அப்ப இந்த பிரபஞ்சம் உண்டாகுவதற்கு ஒரு கருத்தா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுதான் நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது நம்ம கடந்த பாடத்துல தெளிவுபடுத்தணும் அப்போ இதெல்லாம் நிகழ்றதுக்கு இந்த உணவு பெருவெளியில ஒரு போத மண்டலத்துல எல்லாம் முன்னாடி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு நாணிக்கு தெரியும் நாணி வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க என் இந்த வெள்ளை திரையின் மீது இந்த படம் ஓடிக்கிட்டு இந்த பிரபஞ்சம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு தெளிவாக ஞானி இருப்பான் ஆனா அக்ஞியானி அப்படி இருக்க முடியாது அதுதான் நீங்க சுட்டி அப்போ ஒரு சின்ன சிறு புழுவுல முதல் கொண்டு இந்த பிரபஞ்சம் எல்லாமே எங்கிருந்து உண்டானது எப்படி உண்டானது இந்த தனித்துவமான இந்த மனித நேரத்தில் உண்டானதா அப்படின்னா ஆதி தோன்றியதுன்னு சாஸ்திரம் சொல்லுது இப்போ சங்கல்பம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு சங்கல்பம் இருக்கு எனக்குள்ள ஒரு சங்கல்பம் இருக்குன்னா இது தனித்துவமான மனதில் உண்டானது கிடையாது இது ஆதி சங்கல்பம்ங்கிற விராட் புருஷனுடைய வெளிப்பாடு அப்ப இந்த விராட் புருஷனுடைய வெளிப்பாடில் தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் இருக்கிற ஒவ்வொரு இயக்கமும் அவனுடைய இயக்கம் ஆனா அது வந்து விராட்புஷனுடைய பிரபஞ்ச மனம் உணர்ந்திருந்தால் கூட தனிமான விஎஸ்டி மனத்துக்குள்ள நீங்க நானும் தனித்தனியாக அந்த உடம்புக்குள்ள வந்துகிட்டு இத நான் செய்கிறேன் அகங்காரம் மகாரத்துக்குள்ள சிக்கும் இது என்னுடைய எண்ணம் என்னுடைய செயல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்குள்ள எழுந்திருக்க ஆரம்பிக்குது இந்த அகங்காரம் நமக்கு நீங்காத வரைக்கும் நம்ம விராட் புருஷன் உடம்புக்குள்ள போக முடியாது விராட் புருஷன் உடம்புக்குள்ள போகாம இந்த மாயையை கடக்க முடியாது ஏன்னா இந்த மாயை தான் ஈஸ்வரன் இந்த மாயை தான் பிரபஞ்சம் இந்த உடம்பை கடக்காம நீங்க பிரம்மா அனுபவத்துக்குள்ள நுழையவே முடியாதுங்கிறது நான் நீங்க சுட்டி காட்ட விரும்புறேன் ஆனா இப்ப இப்படிப்பட்ட அணுமுதல் பிரம்மாண்ட இந்த பிரபஞ்சம் எப்படி விஸ்வரூபம் நிலை கொண்டிருக்கிறது எதனுடைய அடிப்படையில் இருக்கு இதனுடைய அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா பிரக்னை தான் அதிஷ்டானம் பிரக்னை இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் இல்லை ஏன்னா எங்க இருந்து இந்த பிரபஞ்சம் உண்டானே அது சிவத்திலிருந்துதான் சக்தி வெளிப்பட்டதை நம்ம பார்த்தோம் அப்ப சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை இங்க சிவமும் சக்தியும் ஒன்றுதான் அப்போ அந்த சிவத்தினுடைய மகாசக்தி வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சம் மகாசக்தியாக வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சம் ஒரு விஸ்வரூபம் இந்த விஸ்வரூபம் ஜடமா அப்படின்னு கேட்டா ஜடம் இல்லை ஏன்னா இதுக்கு ஒரு பிரக்னை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஜடப்பொருளாக இந்த பிரக்னையை பார்க்க முடியாது அப்படி ஜட பொருளாக பார்த்தா இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம் தானே நீங்களும் நாணமெல்லாம் அப்போ நீங்க நானெல்லாம் ஜட பொருள் ஆகிடும் போய்மே அப்படி ஆக முடியாது ஏன்னா நமக்குன்னு ஒரு சுய பிரக்னை இருக்கு நான் என்னை அறிகிறேன் நான் யாருன்னு அறிஞ்சுக்கிறேன் ஆனா எந்த அடிப்படையில் அறிஞ்சுக்கிறேன் அடிப்படையில் ஒரு ஆலமரம் அரச மரத்தான் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரம்மாண்டமா கிளைகள் பாடறந்து அதுல பூக்கள் காய்கள் கனிகள் அப்படின்னு விரிஞ்சு பிரம்மாண்ட மரம் காட்சி அளிக்குது ஆனா அந்த பிரமாண்ட மரத்தினுடைய விதை எப்படி இருக்கும் ஒரு சிறு கடுகு சைஸ்ல இருக்கும் அப்ப ஒரு கடுகு சைஸ்ல இருக்கிற ஒரு விதை வந்து அஞ்சபூதனுடைய சேர்க்கையினால ஒரு பிரம்மாண்ட மரமாக மாறி அது ஒரு காட்சிக்கு பெருசா தெரியிற மாதிரி இந்த மனதனுடைய சிறிய விதை அவ்வக்தமாக இருக்கக்கூடிய ஒரு விதை அவ்வியம்னா ஒடுங்கியுள்ளதுன்னு அர்த்தம் ஒடுங்கியுள்ள ஒரு விஷயம் வியமாகும் பொழுது வெளிப்படுகின்ற பொழுது இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் உருவாக்கப்படுகிறது உண்டாக்கப்படுகிறது இது மனதனுடைய அடிப்படையில் தான் உண்டாக்கப்படுகிறது தான் சாஸ்திரம் சொல்ல வர்ற சாராம்சம் ஏன்னா எப்படிங்க இந்த மனதனுடைய அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் வருது என்னால நம்ப முடியல மீண்டும் நம்ம சஸ்திரத்துக்குள்ள போகணும் ஆழ்ந்த உறக்கத்துல என்ன நடக்குது நீங்க தூங்குறீங்க நீங்க டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டீங்க உங்களையே யாருன்னு உங்களுக்கு தெரியல உங்க பக்கத்துல படுத்திருக்கிற பண்டாட்டு பிள்ளைங்க தெரியல உங்க பேங்க் பேலன்ஸ் தெரியல அப்ப இந்த பிரபஞ்சமும் தெரியல அப்ப எப்ப இந்த பிரபஞ்சம் தெரியுது உங்களுக்கு விழிப்பு நிலைக்கு வரும்போதுதான் பிரபஞ்சம் தெரியுது அப்போ அந்த விழிப்பு நிலைக்கும் கனவு நிலைக்கும் இடைப்பட்ட இந்த ஆள் உறக்க நிலை எந்த நிலைப்பாட்டுக்குள்ள போயிடுது அவ்வக்த நிலைக்குள்ள போயிடுது மனசு ஒடுங்கிடுது எங்க உதிச்சதோ அந்த இடத்துல போய் ஒடுங்கிடுது மூலத்துக்கு திரும்பிடுது அங்க திரும்பும் போது மனம் இருந்தால் தானே எங்க பிரக்னை வரும் பிரக்னை இருந்தா எல்லாம் தெரியும் அப்போ பிரக்னை வெளிப்படுவதற்கு ஒரு கருவியாக இந்த மனம் இருக்கிறதுனால இந்த மனதினுடைய உயரிய பரிமாணம் தான் தன்னை உணரக்கூடிய நிலைக்கு கொண்டு போக முடியுங்கிறது நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் இந்த பாடத்திட்டங்கள் வாயிலாக மனம் கடந்த நிலையில பிரக்னையை அறிந்து கொள்ள முடியும்னா அந்த மனதை தான் உயர்நிலைக்கு தூக்கிட்டு போகணுமே தவிர மனமற்ற நிலையில பிரக்னையை தெரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த பிரபஞ்சத்தை விட்டுட்டு நான் பிரக்னையை பிடிச்சிடுவேன்னு சொன்னா நடக்காது ஏன்னா மாயை கடக்காம பிரக்னைக்குள்ள நம்ம நுழையவே முடியாது பிரம்மத்துக்குள்ள நுழையவே முடியாது அப்போ இப்ப நமக்கு மாயையா நம் கண் முன்னாடி வந்து போகிற விஷயம்தான் இந்த மனம் இந்த மனதினால்தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மனதனுடைய அடிப்படையில எல்லாத்தையும் எண்ணங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு படைச்சுக்குது அதுல தான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சு கோடானு கோடு கோள்கள் சூரியன் சந்திரன் எல்லாமே இருக்கு இந்த சந்திரனும் மனதனுடைய அடிப்படையில் தான் பிரதிபிம்பிக்குது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது ஜோதிட சாஸ்திரமும் அதை அடிப்படையை வச்சு பேசுது ஆனால் இதெல்லாம் சாஸ்திரங்கள் இப்படிதான் சொல்லிட்டு வந்தாலும் உண்மையை எதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு அனுபவம் எங்கிருந்து உண்டாகும்னா ஆத்மாவிலிருந்து தான் உண்டாகும் இல்லைன்னா அந்த விஷயம் நமக்கு தெரியாது ஆத்மாங்கிற பிரஜினைக்குள்ள இல்லாம என்னை யாரும் நான் தெரிஞ்சுக்கவே முடியாது அப்போ ஒரு காரணங்கள் ஏதும் இல்லாமல் மனதை பஞ்சபூதங்களுடன் ஐக்கியமாக எது வழிவகுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனம்தான் அதுக்கு வழிவகுக்குது அப்ப இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சம சக்தியாக இருக்கு அப்ப இந்த மனம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தா எண்ணங்களுடைய தொகுப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் கடந்த பாடங்கள்ல இப்ப இந்த எண்ணம் எங்கிருந்து எழுகிறது அப்படின்னு பார்த்தா விராட்ஸ்வரூபமாகிய ஈஸ்வர சங்கல்பம் ஈஸ்வர மனம் அப்படின்னு பார்த்தோம் அப்ப இந்த ஈஸ்வர மனம் எங்கிருந்து பிறந்தது அப்படின்னா அந்த பிரக்னையிலிருந்து பிறந்தது அப்போ இந்த பிரக்னை தான் அந்த பிரதிபிம்பிக்கக்கூடிய உடல் தான் இந்த பிரபஞ்சம் அதுதான் மனம் அது சூட்ச மனம் ஸ்தூல பிரபஞ்சமாக நமக்கு தோற்றமாகிறது அந்த ஸ்தூல பிரபஞ்சம் எப்ப தன்னை உணருது அது மனித உடலுக்குள்ள வந்து அந்த அறிவு பரிமாணத்துல மனம்ங்கிற ஒரு படிநிலைகள்ல உயர்ந்துகிட்டே வந்து ஆறாவது அறிவுக்கு கடந்த அந்த ஏழாவது நிலைப்பாட்டுக்குள்ள வரும்போது தான் தன்னுடைய உண்மை சுரூபத்தை உணர்ந்து கொள்ளுது அப்போ மட்டும்தான் இந்த மனமற்ற நிலைங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நுழைஞ்சி அந்த உணர்வு நிலைக்குள்ள நம்ம நுழையும் போதுதான் முக்தி அப்படின்னு சொல்லப்படுது அந்த மோட்சம்னு சொல்லப்படுது ஏன்னா மனம் உணர்வாக மாறுற நிலை தான் இங்கே மற்றபடி பிறப்புக்கு அப்புறம் நம்ம இறந்து போகிறதுனால வர்றதா அப்படின்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா விஷயங்களும் நமக்கு தவறு தவறாக புகுத்தப்பட்டிருக்கிறது இந்த முக்தி மோட்சங்கிறது மனம் உணர்வு நிலைக்கு திரும்பிய அதனுடைய மூலத்துக்கு திரும்பிய நிலைப்பாடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சிக்காம இந்த மனதனுடைய படிநிலையை நம்ம இந்த பாடத்திட்டங்கள் வழியாக உயர்த்திக்காம வேற எந்த பயிற்சிகள் வாயிலாகவும் இந்த உலகத்துல தன்னை தான் அறிந்து கொள்ள சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அது புரிஞ்சு போச்சு நான் பிரம்மத்தை அனுபவம் ஆக்கிட்டேன் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்க அப்போ இந்த திருமந்திரம் சொல்ற மாதிரி ஜீவன் நான் தான் அந்த ஜீவன் தான் சிவம் நம்ம எப்போ தெரிய வருதோ அப்போ இங்கே எல்லாமே அதுக்குள்ளதான் இருந்து வெளிப்பட்டு அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்துடும் இது நம்ம கடந்த பாடத்திட்டத்திலையும் புரிஞ்சுக்கிட்டோம் இதத்தான் நம்ம வந்து ஆன்ம ஞானம் ஆத்ம ஞானம்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இதுதான் ஒரு விவேகத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இதை வந்து நம்ம விவேக வைராக்கியம் சாதன சதிஷ்டிய பாடத்திட்டத்தின் வழியா நம்மளோட மேல்நிலைக்கு தூக்கிட்டு வரோம் அப்படி தூக்கிட்டு வந்தாதான் நம்ம வந்து மனம்ங்கிற ஒரு விஷயத்துல இருந்து விடுபட முடியும் அப்போ இந்த துன்பத்துல இந்த இருமையில இருந்து எது விடுபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம்தான் விடுபடுது அந்த விடுதலை யாருக்கு கிடைக்குது மனசுக்கு தான் கிடைக்குது அதுதான் லிபரேஷன் நம்ம சொல்றோம் மற்றபடி இங்க தனித்துவமான உடலுக்கு ஏதாவது கிடைச்சிருந்தா அப்படின்னா அது வருது போயிடுது மனம் வந்து அப்படியே தொடர்ந்து இருக்கா அப்படின்னா அதுவும் வருது போகுது ஏன்னா எண்ணங்களினுடைய தொகுப்பு தான் மனம் அப்ப இப்ப எது உண்மையில லிபரேஷன் அடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விராட் சுவரூபமாக பிரபஞ்சம் தான் லிபரேஷன் அடையுது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது விடுதலை அடையுது எங்கிருந்து விடுதலை அடையுது அந்த பிரக்னையிலிருந்து வெளிப்பட்ட இந்த மொத்த பிரபஞ்சமும் தன்னை தான் அறிய முடியாத நிலையில கீழ்நிலையில ஜடப்பொருள் நிலையில இருந்து சிறிது சிறிதாக படிநிலைகளாக பரிணாம வளர்ச்சி அடையுது அந்த பரிணாம வளர்ச்சியை தான் நம்ம தொல்காப்பியம் பேசுது சாதாரண ஒரு பருப்பொருள்ல கிளம்பி அப்படியே ஒரு அறிவு தாவரமா மாறி இரு அறிவு மூன்று அறிவு ஆறாம் அறிவு மனித நிலைக்கு உயர்ந்து ஏழாம் அறிவு நிலைக்கு வெளியே வரும்போது அந்த பிரக்ன நிலை அனுபவமாக்கப்படுது அது இது மனம் பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மனம் பயணம் பண்ற இந்த பாதையில நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இந்த பயண பாதை எப்படி இருக்கு நம்ம அந்த மனதுல தான் பயணிக்கிறோம்னு தெரியாமையே பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த பயணம் எப்படி இருக்கு அந்த கப்பல் நகர்றது நமக்கு தெரியாம இருக்கு ஒரு கப்பலுக்குள்ள நான் உக்காந்துட்டு இருக்கேன் ஆனால் அந்த கப்பல் நகர்ந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியல ஒரு ஃபைட்க்குள்ள நான் உட்காந்துட்டு இருக்கேன் அந்த ஃபிளைட் போயிட்டு இருக்கிறது எனக்கு தெரியல நான் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் நான் நகராத ஒரு பொருள்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஆனா அந்த பொருள் நகர்ந்துட்டு இருக்கு என்னை வச்சுக்கிட்டு அந்த நகர்வுல என்னுடைய அசைவு எனக்கு தெரியல அப்ப எப்போ எனக்கு அசைவு தெரியும் அந்த அசையாத பொருளுக்கு வரணும் இல்ல நான் அப்பதான் எனக்கு தெரியும் அப்ப உண்மையில நான் என்ன பண்ணணும் பயணம் பண்ற அந்த பொருள் இருந்து நான் விலகி வெளியே வரணும் அப்பதான் நான் வந்து அதுவாக இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்ப பயணிப்பவனுக்கு அந்த பயண அனுபவம் தெரியாது ஆனா வெளியிருந்து பாக்குறவனுக்கு அந்த பயண அனுபவம் தெரியும் இப்ப ஒரு கப்பல் நகர்றதோ ஒரு விமானம் பறக்குறதோ கீழே இருந்து நான் பாக்கிறேன் எனக்கு தெரியும் பூமியில இருந்து பாக்குறேன் எனக்கு தெரியும் ஆனா அந்த பயண பொருள்ல இருக்கிறவனுக்கு அது தெரியாது அது மனதில் இருக்கிறவனுக்கு தன்னை தான் யார் என்று அறிய முடியாது உணர்வுக்கு வந்தவனுக்கு தான் இந்த மனம்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறது தெரிய வரும் அதுதான் இங்க இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக நம்ம பார்க்க போற மிகப்பெரிய விஷயம் அப்படி வந்துட்டா இங்க எனக்கு பிடிச்சது பிடிக்காதது இது நல்லது இது கெட்டது பாவம் புண்ணியம் அப்படிங்கிற இருமைகள் எல்லாம் இந்த மனம் சார்ந்து இருக்கிறதுனால இது எல்லாமே இல்லாம போய் இருப்பது இறைவன் மட்டும்தான் பிரக்னை மட்டும் தான் அந்த பிரக்னை தான் தன்னை வெளிப்படுத்துவதற்காக இத்தனை விஷயங்களை கையாண்டுகிட்டு அதனுடைய கருவிகள் இந்த உடல்கள் இந்த உயிர்களோ அப்ப அதுல நான் ஒரு அங்கம் இந்த உடம்பு ஒரு அங்கம் அப்ப இந்த தனித்துவமான இந்த ராமசாமி குப்புசாமிங்கிற உடம்பா நான் அல்லது இந்த மனமா நான் அப்படின்னா இல்லை இந்த மொத்த விராட் சுவரூபம் ஆகிய நான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது இந்த உடல் மாயையாகவும் இருக்கு ஈஸ்வரனாகவும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய சோர்ஸுக்கு நம்ம திரும்புறதுக்கு லகுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த விராட் செய்த வந்து சாஸ்திரம் பேசுது அப்போ ஒரு சைத்தன்யம் தன்னை தெரிந்து கொள்வதற்காக ஒரு பிரக்னை தன்னை உணர்வதற்காக உண்டாக்கி கொண்ட உடல் இந்த பிரபஞ்ச உடல் அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்ப இந்த உடலை நம்ம கடந்துதான் உணர்வை பிடிக்க முடியும் இந்த உடலை வந்து மாயை நம்ம உதாசீனப்படுத்த முடியாது நிறைய பேர் உதாசீனப்படுத்துறாங்க இந்த பாடத்திட்டங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஊடகம் வந்து உண்மையில்லை இது ஒரு தோற்ற மாயை காணல் நீர் போல இது தோன்றி மறையிறதுனால இதை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அப்படி விட்டுட்டா நீ பிடிக்க வேண்டியதை பிடிக்க முடியாது போயிடும் நீங்க இருக்கிறத உணர்றதுக்கு இது ஒரு உபாதையா இருக்கு கரியா இருக்கு அப்படின்னு நீங்க எப்ப புரிஞ்சுக்க முடியுதோ அப்போ இதன் வழியிலாகத்தான் நீங்க உங்க விஷயத்துக்குள்ள நுழைய முடியும் இதை திருமந்திரம் சுட்டி எப்படி சுட்டி உடம்பை முன்னம் இழுக் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்போ நான் இந்த உடம்புக்கு எனக்கு தேவையில்லைன்னு எப்ப அலட்சியமா இருந்தனும் அப்போ எனக்கு இந்த உடம்பை பத்தி முக்கியம் இல்லாம தான் இருந்துட்டு அப்ப என்ன நான் தெரிஞ்சுக்க முடியல ஆனா இந்த உடம்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் எனக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுதுங்கிறது இந்த பிரபஞ்ச உடலை வச்சு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இந்த பிரபஞ்ச உடலை நம்ம இழந்துட முடியாது இந்த உடல் நமக்கு பிரம்மத்தை உணர்வை பிடிப்பதற்கான ஒரு உபாதி அப்படிங்கிறது இல்லை தெளிவாக புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த பாடத்திட்டங்களை வந்து நான் ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும்னு தான் பார்க்குறேன் ஆனால் சப்ஜெக்ட் வைஸ் அது ரொம்ப டெவலப்மெண்ட்டு எலபரேட்டாக போயிட்டு இருக்கு க்ளோஸ் பண்ண முடியாமல் டைம் தான் போயிட்டு இருக்கு இந்த கால தேசத்துக்குள்ள நம்ம அந்த காலங்கள் வந்து போதுமானதாக நமக்கு இல்லை அப்ப நம்ம வந்து இந்த அவ்யக்த விதையாகிய உள்ள ஒடுங்கி இருக்கிற மனசை வந்து வெக்தமாக நம்ம வெளியே கொண்டு வரும்போதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாகுது அப்படிங்கறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது எப்படி இருக்கணும் அசையாத ஒரு பொருள்ல நம்ம பார்க்கணும் அசையும் பொருளே நம்ம அதை பார்த்தா நமக்கு இந்த பிரபஞ்சம் தெரியாது அப்போ இந்த மனம்தான் இப்ப நான் தன்னை தனித்துவ படிக்க படித்துக்கிறதுனால என்ன ஆகுது கால உட்பட்டு அசைவுகளுக்கு உட்பட்டு அகங்காரத்துக்கு உட்படுது அப்போ இந்த அகங்காரத்தை நம்ம இழக்கணும் இந்த அகங்காரம் யாருக்கு மனதுக்கு அப்போ இந்த மனம்தான் தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த அகங்காரம் எப்போ இழக்க முடியும் இந்த மனம் தன்னை உணர்வுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இங்கே நான் தனியாள்னு சொல்றதை இழந்துடும் அப்போ என்னுடைய இது நீங்க சொல்றதுக்கு அங்கே ஒண்ணும் இல்லை ஏன்னா நானே எல்லாமா இருக்கிறேன் இப்போ என்னுடைய உடம்புல வந்து இது என்னுடைய கையன்னு சொல்லுவனா இல்லை கையே நான்னு சொல்லுவேனா அது இந்த மொத்த பிரபஞ்சமும் நானே அப்படிங்கும்போது எனக்குனோபாவம் எல்லாம் ஒரு பிரக்னையாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரகனை நிலையிலிருந்து இந்த மனதோடைய அசைவுகள் நமக்கு தெரிய வரும் அப்போ நம்ம இந்த பிரகனையுடைய கட்டுப்பாட்டுல இந்த மனதோட அசைவை நம்மளால நிறுத்த முடியும் ஏன்னா இப்ப நான் தான் இந்த வெளியிலிருந்து இந்த பயணத்தை பாக்குறேன் இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு தெரிய வரும்போது அது தேவையா இல்லையா அப்படிங்கிறது நான் தேர்ந்த தகுதியும் நமக்குள்ள உண்டாக்கப்படுகிறது அப்போ இந்த மனம் எங்கிருந்து வந்ததுன்னா பிரக்னையினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்ப இதெல்லாம் பிரக்னையில உண்டாகி பிரக்னையிலே இருப்பு கொண்டு பிரக்னையிலேயே ஒடுங்குகிறது இந்த மனம் வந்து எங்கிருந்து கிளம்புதுன்னா பிரகனையில இருந்தா பிறக்குது பிரகனையிலேயேதான் இருப்பு அங்கேதான் இருக்க முடியும் வேற அதுக்கு வேறாக இருக்க முடியாது மனம் வந்து தனித்து போய் நிக்காது அப்படிதான் அது இயங்காது பிரக்னையினுடைய அதிஷ்டானத்தில் தான் இந்த மனம் இயங்கிட்டு இருக்கும் அப்போ இயக்கம் இருப்பு எல்லாமே பிரக்னையில தான் நடந்துட்டு இருக்கு அந்த பிரக்னையில இயங்கிட்டு இருக்கிற அந்த இருப்பு எப்போ ஒடுங்கும் மீண்டும் பிரகனையில தான் விடுவோம் எங்க மூலத்தில் தொடங்கிச்சோ அந்த மூலத்துக்கு தான் போய் ஒடுங்கும் அப்போ இந்த ஒரு அற்புதமான உயர்ந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப அடுத்தது நம்ம இந்த விஷயத்துல ஏழாவது அறிவு ஏழாவது வாசல் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போறோம் அது வந்து ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு பிரகனையுடைய நிலைப்பாடு இதை வந்து நம்ம மீண்டும் அடுத்த வாரம் தொடரலாம் ஏன்னா டைம் வந்து போயிட்டே இருக்கிறது நேரம் பற்றாததான் முக்கியமான காரணம் நம்ம ஒரு ஏழு டு எட்டுன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த டைமில் நம்ம முடிக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை வச்சுக்கிட்டே இந்த கிளாஸ்க்கு வரீங்க அப்போ இந்த கிளாஸில் வந்து மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது ஒரு சிலருக்கு வந்து ஆர்வம் இருக்கலாம் இதை தொடர்ந்து நான் கேட்கணும் இன்னும் கூட நீங்கள் நடத்தலாம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் கூட இன்னொருடைய நேரம் காலம் கருதி நாம் இந்த வகுப்பைத்துடன் நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் மீண்டும் நாம் இந்த உயரிய ஏழாம் அறிவுக்குள்ளே எப்படி நம்ம நுழையப் போகிறோம் இந்த பிரக்னையை நமக்கு எப்படி அனுபவமாக்குவோம் அப்படிங்கிறதுல நம்ம உங்களுக்கு அறியாமையை நீக்கி காட்டுவேன் ஆனா பிரக்னையை வந்து நான் சுட்டி காட்டுவேன் ஆனா அந்த பிரக்னை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது நீங்களால் தனித்த முறையில உணர முடியுமே தவிர அது என்னால் அனுபவமாகி காட்ட முடியாது என்னுடைய அனுபவம் எனக்கே உரித்தானது உங்களுடைய அனுபவம் உங்களுக்கே உரித்தானது அப்போ ஒவ்வொருத்தரும் இங்க ஏன் தனித்துவமா இருக்கோம்னா தனித்தனி மனமாக இருக்கிறதுனால எப்போ இது மொத்த பிரபஞ்ச மனமாக மாறுதோ அப்போ அந்த பிரக்னைகளை தானா நுழையும் போது இங்கு கிடையாது இருப்பதெல்லாம் இறைவனே அதுவே நான் அப்படின்னு புரிய வரும் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம உங்களை கொண்டு போறது இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் அப்ப அதனால இது ஒரு உயரிய சப்ஜெக்ட் இத தொடர்ந்து மிஸ் பண்ணாம அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் நன்றி ஓம் தத் சர்